எத்தனை சோதனைகள் இறக்கப்பட்டிருக்கின்றன திறந்து விடப்பட்ட அருப்பேறு தான் என்னென்ன என்று கூறிவிட்டு தமது அறைகளில் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்களை அதாவது நபி சொல்லுல்ல அலிக் வசல்லம் அவர்களின் மனைவியர்களை இறை வணக்கத்திற்காக துயில் எழுப்புங்கள் ஏனெனில் இவ்வுலகில் ஆடை அணிந்தவர்களாக இருக்கும் எத்தனையோ பெண்கள் மருமையில் மறுமையில் இருப்பார்கள். என்று கூறினார்கள்